அவர்களிடம்தான் ஒரே ரெண்டு ஓதினேன் என்றார் முஃபஸல் என்பது காஃப் அத்தியாயம் முதல் குரானின் கடைசி வரை உள்ள அத்தியாயங்களாகும் இவ்வளவு அத்தியாயங்களையும் ஒரே ரகத்தில் ஓதியதாக கூறிவிட்டு இது சரியாய் என்று அவர் கேள்வி கேட்டார் கவிதைகளை படிப்பது போல் அவசர அவசரமாக படுத்தி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முஃபசல் அத்தியாயங்களில் ஒரே மாதிரியான அளவில் அமைந்த இரண்டிரண்டு அத்தியாயங்களை ஒரே ரகத்தில் ஓதியதை நான் அறிந்துள்ளேன் என்று இபிலும் மசூது அலி அல்லாஹூ அவர்கள் கூறிவிட்டு நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சேர்த்து ஓதிய முஃபஸல் அத்தியாயங்களில் இருபது அத்தியாயங்களை குறிப்பிட்டார்கள்